ஜாபி அவர்கள் கூறியதாவது யார் பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை சாப்பிடுகிறாரோ அவர் நமது பள்ளியை விட்டு விலகி அவரது அமர்ந்து கொள்ளட்டும் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை நபிசலாஹூ அலஹு வசல்லம் அவர்களிடம் பலவிதமான துர்வாடையுடைய தாவரங்கள் கொண்டு வரப்பட்டன அது பற்றி நபிசல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் விவரம் கேட்டபோது அதில் உள்ள கீரை வகைகள் பற்றி விளக்கம் தரப்பட்டது தம்முடன் இருந்த ஒரு தோழருக்கு அதை கொடுக்குமாறு நபி சொல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த தோழர் சாப்பிட விரும்பாமல் கண்டபோது நீர் உண்ணுவீராக நீர் சந்திக்காத பலவிதமான மக்களிடம் நான் தனிமையில் உரையாற்ற வேண்டியுள்ளது இதன் காரணமாகவே நான் சாப்பிடவில்லை என்று நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்